என்ன சரி மாமா வெயில இந்த போடு போடுது அட்டேன் என்ன போடு போடு வரவே முடியல அனல் காத்தாடிக்குது ஒரே வறட்சியா மாமா தண்ணி இருக்கேன் மாமா வாடா வாடா போகுடி வாடா உடனே தானே நினைச்சு கேட்டது இந்த பானையில தண்ணி இருக்கு பாரு எடுத்துக்கொடி ஆஹா பானை தண்ணியா சூப்பரா இருக்கு மாமா நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த செம்ப கொடுக்க மாமா ஆ இந்தா எடுத்துக்கூடி ஆ நல்லா சூப்பரா இருக்கு மாமா தண்ணி நல்லா இருக்கு மாமா சரிடா சரிடா நீ பாட்டுக்கு எல்லா தண்ணியும் காலி வண்டி போயிடாத இவ்வளவு தண்ணி குடிக்கிற திருநூறு வேலை இருக்கிறது இவ்வளவு தண்ணி குடிக்கிறது இடையே வாங்க பாபா டாக்டர் தான் நிறைய தண்ணி குடிக்கன்னு சொல்றாங்க அப்பதான் வியாதி இல்லாம இருக்கலாமா வெயில் இடத்துல எவ்வளோ தண்ணி எல்லாம் குடிக்கலாமா தண்ணிக்கெல்லாம் வந்து கஞ்சத்தனம் போடக்கூடாது அது சரிடா தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால அளவுல தான் குடிக்கணும் என் பாட்டுக்கு இருக்கிறதா குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டில் இருக்கும் நாங்கள் என்ன தண்ணிக்கு ஏன் தண்ணிக்கு அப்படி சொல்லுவீங்க என்னடா தண்ணி எவ்வளோ சாதாரணமாக சொல்லிவிட்டா இன்னைக்கு தண்ணி தாடா பெரிய பிரச்சனையா இருக்குது ஆமா இவ்வளவு எல்லாம் சொல்றீங்களே இந்த தண்ணிக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லக்கூடாதா நீங்க ஆடா அதான் தாண்டா கரெக்டாக நினச்சிருந்தேன் மீனும் அதையே கரெக்டாக கேட்டுட்டாடா எப்படி அவனுக்கு தெரியுமாடா என்ன மாமா அதுக்கு தான் ஐடியா சொல்ல போறீங்களா அடா ஆமாடா தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் ஒரு ஐடியா வந்துச்சு ஒரு பங்கு இது சேர்ந்ததுதான் தண்ணி அப்படியா முடியும் நினச்சா முடியும் இந்த பயன்படுத்தி இப்போ காற்றுல வந்து ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜனே இருக்குது அது ரெண்டையும் சரியான விகிதத்தில் எடுத்து கலக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் அந்த மிஷின் என்ன பண்ணோம்னா காற்றுல இருக்கிற ஹைட்ரஜனையும் எடுத்துக்கும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கும் எடுத்து ரெண்டையும் சரியான விகிதத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வடுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அது எப்படிமாவா அது மட்டும் இல்லடா இப்போ வீட்டுகளில் நமக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்க ஒரு சின்ன மோட்டர் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வேணுமுன்னா மோட்ரு போட்டு போர்லேருந்து தண்ணி எடுத்து டேங்கில் ஏற்றி அப்புறம் வீட்டு பாத்ரூம்குலாம் போட்டுக்கிட்டு வருவோம் ஆனால் இது அப்படி கிடையாது நம்ம எங்கெங்கே தண்ணி வேணுமோ அங்கெங்கே ஒரு மிஷினை வச்சிட வேண்டியது இப்போ கிச்சனில் ஒரு மிஷின் வச்சுட்டோம்னா அதை போட்டோம்னு வச்சுக்கிறேன் அங்கேனு இருக்கிற ஹைட்ரஜனை ஆக்சிஜனை அது உறிஞ்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி நமக்கு தண்ணியாக கொடுத்துடும் கிச்சனில் வேண்டிய தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்ரூமில் குளிக்க போகிறேன் அங்கே அதே மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் அதை போட்டு அங்கே இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அதை எடுத்து அப்படியே கலந்து உனக்கு தண்ணியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீம்பாட்டு எடுத்து குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ விவசாயம் பண்ணுற நேரத்தில் நிறைய தண்ணி தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறது அந்த இடத்துல நல்லா பெரிய பெரிய மோட்டர்களை ஒரு நாலஞ்சு அங்கே வச்சு விட்ற வேண்டியது அது என்ன பண்ணோம்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எடுத்து கலந்து அப்படியே தண்ணியாக கூட்டிக்கிட்டே இருக்கும் நீ பாட்டு விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் என்ன மாம ஏதோ மாயாஜால மாதிரி கேட்டுக்கிறியா இதாண்டா மாயாஜால மாதிரி இருக்காண்டா ஏன்னா ஒரு காலத்தில் மாயாஜாலமாக நினைச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இல்லையா மட்டும நினைக்காத விஷயங்கள் தண்ணி பஞ்சமே இருக்காது எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ஆ நான் இதை யார் கண்டுபிடிக்க போகிறேன் ஏன் ஐடியா கொடுத்தாச்சு பார்ப்போம் அதை யார் கண்டுபிடிக்கிறான் சரி மாமா நான் யோசிக்கிறது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உங்களது சொல்றீங்களே எப்படியா கண்டுபிடிச்சிடுங்களே மாமா கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குங்களா பார்ப்போம்மா அது கண்டுபிடிக்கிறக்குலாம் ஆளுக இருக்குது அது கண்டுபிடிப்பாங்க நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு அடுத்த வர வந்து சொல்லுவோம் சரி மாமா ஆனால் இது நல்லா இருக்கும் மாமா இது மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் இந்த மாதிரி நடக்காத நடக்கட்டும் சரி நான் மாமா வெயிலில் பயங்கரமாக போடுது கிளம்புறேன் சரிப்பா பார்த்து பார்த்துட்றேன் போயிட்டு